அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிசல்லு அலி அவர்கள் ஒரு நாள் இரவு என்னிடமும் ஃபாத்திமாவிடமும் வந்து தங்கிய நீங்கள் இருவரும் நபிலான தொழுகைகளை தொடரக்கூடாதா என்று கேட்டார்கள் ஒன்று ஒன்று இரண்டு ஏழு